ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடியதான விஷயங்களை நாம் சுருக்கமாக பார்த்துன்னு வரோம் அதில் நம்ம திரவிட தேசத்தில் வைத்தியநாத தீஷித்தர்னு ஒரு மகான் அவதாரம் பண்ணி நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடியதான அனைத்து விஷயங்களையும் நாம் நம்முடைய ஆயுசுக்குள்ளே அதை படித்து நாம் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால சுருக்கி நமக்கு காண்பிச்சுருக்க ஆனால் நாம் படிக்க வேண்டிய தர்மசாஸ்திர கிரந்தங்கள்னு பார்த்தால் நிறைய இருக்கு அனைத்து தர்மசாஸ்திர புஸ்தகங்களையும் வச்சு பார்த்தால்தான் ஒவ்வொரு தர்மங்களும் நமக்கு எவ்வளவு முக்கியம் நாம் அதிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி வந்துட்டோம் திரும்ப அந்த வழியில் போய் நாம் நிறைய ஸ்ரேயசுகளை அடையணும் நாம் அடுத்த தலைமுறையும் ஆரோக்கியமான தலைமுறை வேணும் அதன் மூலமாக தேசம் சௌக்ஷ்யமாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இந்த வைத்தியநாதி தீட்சிதர் பரிசிரமப்பட்டு நமக்காக சுலபமாக புரிஞ்சிக்கிற ஒரு நிலையில் நமக்கு காண்பிக்கிற அதில் முதல் முதல் காண்டமாக வர்ணாசிரம தர்ம காண்டம்னு எடுத்துட்டு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறார் அப்படின்னா தர்மம்னா என்ன அப்படின்னு முதல்ல சொல்கிற தர்மம்னா என்ன அதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத முதல்ல காண்பிக்கிறேன் இந்த தர்மத்திற்கு வேதம் வேதம்தான் ஆதாரம் அப்படிங்கிறது வேதம் மட்டும் இல்லாமல் புராணங்களும் இதற்கு நமக்கு ஆதாரமாக இருக்கு வேதமும் புராணங்களும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகிறது அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சிருக்கார் நாம் பண்ணக்கூடிய தர்மங்களினாலே நாம் அடையக்கூடிய பலன்கள் ஆச்சாரம் தர்மங்கள் செய்யக்கூடியதான இடம் எங்கெங்கெல்லாம் தர்மங்கள் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் செய்யக்கூடாது அதேபோல் நான்கு விதமான யுகங்கள்னு சொல்கிறோம் கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த யுகங்களில் மனுஷனுடைய மனசு அவனுடைய சரீரம் இவைகளில் நிறைய வித்தியாசங்கள் ஏற்படுறது அதற்கு தகுந்தாற்போல் நாம் எப்படி நம்முடைய தர்மங்களை செய்ய முடியும் இந்த கர்மாக்கள் அப்படின்னா அதற்கு என்ன பெயர்கள் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி நாம் செய்ய வேண்டிய ப நாம் படிக்க வேண்டிய படிப்பு நாம் செய்ய வேண்டிய அக்னிஹோத்திரம் முதலிய கர்மாக்கள் இன்னொருத்தருக்கு எப்படி செய்து வைக்கிறது இன்னொருத்தருக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நமக்கு என்ன விதமான அதிகாரம் நமக்கு வேணும் இதை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துறது பிறகு வேதம் படிக்க வேண்டியதான முறை வேத மந்திரங்கள் சொல்லக்கூடியதான முறை எந்தெந்த நாள் எல்லாம் சொல்லணும் எந்தெந்த நாள் எல்லாம் சொல்லக்கூடாது தானம் என்னென்ன வஸ்துக்கள்லாம் தானம் பண்ணலாம் அதனால நமக்கு என்ன பலன் மகாதானங்கள் என்ன அந்த மகாதானத்தினாலே நாம் அடையக்கூடிய பலன் நாம் செய்ய வேண்டிய தர்மங்களை சொன்ன முறையில் செய்ய முடியாமல் ஒரு நெருக்கடியில் இருந்தால் அதை எப்படி அந்த தர்மத்தை பண்ணுறது ஆபத் விர்த்தி ஆபத் விர்த்தின்னா நம்மால் அந்த வேதம் சொன்ன வழியில் வாழ்க்கையை நடத்த முடியல அப்படின்னா வேறு எந்த முறையில் நாம் வாழ்க்கையை நடத்தலாம் இந்த சம்ஸ்காரங்கள்னா என்ன அதில் முதல்லிருந்து ஆரம்பித்து கர்ப்பாதானம் பும்சுவனம் சீமந்தம் ஜாதகர்மா நாமக்கரணம் கர்ணவேதனம் அதாவது அப்தபூர்த்தி காது குத்துறது நிஷ்கிரமணம் அன்னப்பிராசனம் சூடாகரணம் அதாவது குடிமி வைக்கிறது இதெல்லாம் புருஷர்களுக்கு ஸ்திரீகளுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியாக வேறு வேறு மாதிரியாக என்ன வித்தியாசம் அக்ஷராபியாசம் குழந்தைகளுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறது அந்த குழந்தைகளுக்கு என்ன விதமான கட்டுப்பாடுகளை நாம் சொல்லிக் கொடுக்கணும் அவர்கள் என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கணும் அவர்கள் என்னென்னலாம் சாப்பிடணும் பிறகு சந்தியாவந்தனம் சமிதாதானம் இந்த ஜாத கர்மா முதலிய இந்த சம்ஸ்காரங்கள்லாம் அந்தந்த சமய டயத்தில் பண்ணலைன்னா வேறு எப்போ பண்ணுறது அது மாதிரி பண்ணும் அது என்ன முறையில் பண்ணணும் பிறகு யார் உபநயனம் பண்ணி வைக்கணும் இந்த உபநயனம் பண்ணுறதுனாலே பலன் யாருக்கு அந்த குழந்தைக்கா பண்ணி வைக்கிற தகப்பனாக இருக்கா என்ன பலன் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது உபநயனம் ஆன பிறகு அந்த குழந்தைகளுக்கு உள்ள கட்டுப்பாடுகள் புத்திரன் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் புத்திரனை அடையணும் புத்திரன்னு மனைவியின் அடைய முடியலன்னா வேறு என்ன விதத்தில் நாம் புத்திரனை சம்பாதிச்சுக்கிறது துவாதசவித புத்தர்கள்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது பன்னெண்டு பேர்களை புத்திரனாக சொல்லப்பட்டிருக்கு அதில் யாரையாவது ஒருத்தரை எப்படி புத்திரனாக நியமிக்கிறது ஏன் அப்படி புத்திரனாக நியமிக்கணும் புத்திரன்னு இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் ஒருத்தன் புத்திரன்னு ஒருத்தனை சம்பாதிச்சிக்காமையே அவனுடைய ஆயுஷு முடிஞ்சு போயிடுச்சோன்னா என்ன விதமான நஷ்டத்தை அவன் அடையிறான் எந்த குருவனிடத்துல போய் நாம் வித்தியை சம்பாதிக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறது பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறது யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் ஆகலைன்னா எப்படி கல்யாணத்தை கொண்டு வர்றது தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் குறைச்சலாக இருந்தால் அதற்கு என்ன பண்ணணும் தம்பதிகளுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது இருவருமாக சேர்ந்து செய்ய வேண்டிய தர்மங்கள்லாம் என்னென்ன பிறகு நாம் நம்முடைய தேசத்துக்காக செய்ய வேண்டிய தர்மங்கள்லாம் என்னென்ன நாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய படிப்புகள் என்னென்ன இவைகளெல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நாம் சேர்க்கக்கூடியதான வீடு வாசல் பணம் ஐஸ்வர்யம் இவைகளெல்லாம் எப்படி சேமிக்கிறது இதை அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது பிறகு ஸ்திரீகள் கர்ப்பமாக இருந்தால் அந்த சமயத்திலே கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் பெண் இருக்கிற பொழுதே கணவர் காலமாயிட்டால் பிறகு அந்த பெண் இருக்க வேண்டிய நியமங்கள் அதேபோல் மனைவி காலமாயிட்டால் கணவன் இருக்க வேண்டிய நியமங்கள் சன்னியாசிகள் என்ன விதமான நியமங்களோடு இருக்கணும் சன்னியாசிகள் செய்ய வேண்டிய தர்மங்கள் என்னென்ன சந்நியாசிகளுக்கு ஒவ்வொரு குடும்பஸ்தனும் செய்ய வேண்டிய தர்மங்கள் என்னென்ன இவ்வளோ விஷயங்களை இந்த முதல் காண்டத்தில் வைத்தியநாத தீஷிதர் காண்பிக்கிறார் இந்த ஒரு இந்த இவர் சொன்ன விஷயத்தை நாம் பாக்கி தர்மசாஸ்திர புஸ்தகங்களை வச்சுன்னு பார்த்தா பத்தாயிரம் பக்கம் வரும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதிலிருந்து நமக்கு எசன்ஸாக நமக்கு எடுத்து கொடுத்துருக்கார் வைத்தியநாத தீக்ஷிதர் ஆனால் பாக்கி புஸ்தகங்கள் அனைத்தையும் வச்சுன்னு பார்த்தால்தான் நமக்கு முழு ஸ்வரூபமும் தெரியும் ஆனால் அதற்கு ஒரு ஆயுசு போராது ஒவ்வொன்றுக்கும் வேதம் அதை எப்படி நமக்கு சொல்கிறது புராணங்கள் என்ன சரித்திரம் மூலமாக இதை நமக்கு காட்டுறது அப்படிங்கிறத அனைத்து தர்மசாஸ்திர கிரந்தங்களும் நமக்கு விரிவாக காட்டுறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்